கோவிந்தா கண்ணன் பலராமனோட அந்த சாந்தி பணி குருகுலத்தில் உஜ்ஜயனில் இருக்கு மகாகாலேஸ்வரம் இருக்கக்கூடிய இடம் ஜோதிர்லிங்கத்தில் ஒரு பெரிய ஒரு சக்தியான ஜோதிர்லிங்கம் கஷேத்திரம் சக்தி பீடங்கள் ரெண்டு சக்தி பீடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த உஜ்ஜயினுடைய இப்போ இருக்கக்கூடிய உஜ்ஜயனுடைய அவுட்கட் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது அந்த குருகுலம் வசத்தியான இடம் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த பூமியினுடைய நமக்கு இப்போ ஜாமெட்ரி படிக்கிற மாதிரி இருந்தா ஜாமெட்ரி இதெல்லாம் மத் பூமத்திய ரேக போகக்கூடிய இடம் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அவர் கற்றுண்டார் என்ன கத்துண்டார் நாலு வேதம் ருத் கேஜு சாம் வேதம் அதனுடைய உபவேதங்கள் தனுர்வேதம் ஆயுர்வேதம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது காந்தர வேதம் இதெல்லாம் இருக்குது அடுத்ததோட சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் மீமாசை மீமாசை அதாவது பூர்வ மீமாசை உத்தர மீமாசை அதுக்கப்புறம் தான் வேற உபரி எழுதுகள்லாம் தர்க்காஸ்திரம் இப்படி எல்லாம் கத்திருந்தார்கள் அங்கங்கள் என்ன அங்கங்கள் அந்த இதுக்குண்டானது சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ்து நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் இது ஆறு அங்கங்கள் ராஜநீதி ஆறு விதமான ராஜநீதி சந்தி அப்படின்னா உடன்படிக்கை மெமரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்டுன்னு போடுறோம் இல்லையா அக்ரிமெண்ட் இதே மெமரோ மெமராண்டமோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு அக்ரிமெண்ட்டு அப்படி போடுறதெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி உடன்படிக்கை சந்தி விக்கிரகம் கழகம் பண்ணுறது இப்போ பண்ணுறாங்களே புள்ளிக்கூட்டணி பண்ணுறது விக்கிரகம் கலகம் தான் யானம் வெளியேற்றுதல் யானம் வெளியேற்று ஆசனம் தன்னோட ஒன்றா சேர்த்துக்கிறது ஒன்னோடு சேர்த்துக்கிறது ஒரே ஆசனத்துக்கு மேலே கூட துவைத்தம் டிவை அண்ட் ரூல் சொன்னாலையா பிரித்து பிரித்து விட்டு பார்க்குறது இங்கிலீஷ்காரம் பண்ணது பிரித்து விட்டு பார்க்குறது இப்போ புள்ளிக்கூட்டணி பண்ணுறது இரு விட்டு பார்க்குறது ஆசிரியம் அடைக்கலம் கொடுக்குறது ஆசிரியத்தை அடைவது அப்படி அப்படி பண்ணு இதெல்லாம் ராஜநீதிகள் எப்படி பண்ணு இதெல்லாம் கற்றுண்டார் அறுபத்தி கலைகள் அதை அப்படி என்ன இதுக்கு இதுக்கு மறுபடியும் ஒரு கொஸ்டினாக இதை திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன் கிடைக்கிடுக்குன்னு சொல்கிறேன் அறுபத்தி நாலு கலைகள் என்னென்ன அதனுடைய சுரூபம் என்ன சொல்கிறேன் கீதம் கானம் செய்வது வாத்தியம் தத்தம்னு ஆனந்தம் சுஷிரம்ன்றோ கனம் என்றோ நான்குப்படுது இல்லை வீணை போன்றவர்களும் தத்தம்னும் முரஜம் போன்ற வாத்தியங்கள்லாம் ஆரந்தம் என்றும் புல்லாங்குழல் போன்றவர்கள்லாம் சுஷீரம்னும் வெண்கல தாளம் வந்து பஜனை பண்ணாலை வெண்கலத்தாளம் கனம் என்றும் சொல்லப்படுறது நிருத்தியம் அங்கங்களை தா தாளாதிகளை ஒட்டி அசைப்பது அது தாண்டவம் ஸ்தாலி வாக்கியம் இது ரெண்டு வகைப்படுறது நாட்டியம் வாக்கியங்களுடைய அர்த்தத்தை அபிநயம் மாலிக்க வெளி வெளிப்படுறது ஆலோக்கியம் புஸ்தகம் எழுதுறது சித்திரம் வரைகிறது விசேட கச்சேத்தியம் கேசரி கஸ்தூரி போன்ற போன்ற ரசம் அது கொண்டு ரசங்களை கொண்டும் ஸ்திரீகளுடைய சரீரத்தில் பலதர ரூபத்தை அமைக்கிறது தண்டுல குசும பலி அரிசிகளாலையும் புஷ்பங்களாலையும் பூஜைக்கு வேண்டிய வஸ்துவம் பொருளை அமைப்பது அது அலங்காரம் புஷ்பா தரணம் புஷ்பங்களால் படுக்கை தயார் பண்ணுறது தச நவ சனங்க ராக பற்களுக்கும் துணிகளுக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு நிறம் ஏற்றுமுறை அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இது கலர் மாற்றுறது அந்த குப்தே பண்ணால் மாதிரி மணிபூமி மணிபூமிக்கா கர்ம பாண்டவர்களுடைய சபையில் மணிகளை கொண்டு பூமியில் விசித்திரமான வேலை செஞ்சிடான் சயன ரச்சனம் மெத்த தலையானி கொண்டு அவர்களுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்றது உதக வாத்தியம் உதக காதகம் உதக யானம் ஜலதரங்கிற மாதிரி ஜலதரங்கிற மாதிரி வாத்தியங்களை இருக்கலாம் அது வாசித்தது ஜலஸ்தம்பம் செய்யறது படுக்கையில் மேல இருக்கிற மாதிரி ஜலத்தின் மேல படுத்துட்டு ஜலத்தின் மேல படுது ஜலத்துல நடக்கிறது சித்திரயோகம் அநேக அற்புதங்களை காட்டக்கூடிய உபாயங்கள் மால்ய கிரதன் விகல்பாக புஷ்பங்களை கொண்டு பலவிதமான மாலை தயார் பண்றது புஷ்ப சட்டை தயார்படுது பதினாலாவது சேகராபீட யோஜனம் புஷ்பங்களை கொண்டும் காதுகளுக்கும் தலைக்கும் பலவிதமான அலங்காரம் என்றது ஆபரணங்களை தயாரிப்பது நேபத்திய யோகா புஷ்பங்களை கொண்டும் பலவிதமான அலங்காரங்களை அமைப்பது பதினாறாவது வர் கர்ணபத்திர பங்கா கர்ணபத்திரங்களை வி பல விஷயங்களை அமைக்கிறது பதினேழு வந்து சுகந்த யுக்தி தசாங்கம் வாசனை எல்லாம் தயார் பண்ணுறது பூஷண யோஜனாக தட்டாரை வேலை செய்கிறது பத்தொன்பது ஐந்திர ஜாதம் ம பொன்னாக காட்டுவது வித்த வித்த காமிக்கது கவுச்ச கௌச்சமார யோகா வலை பின்னல்னு சொல்கிறாரு குச்சமாருங்கிற மகிழ்ச்சியால் உபதேசம் பண்ணினது எந்த ஒரு குரூப்பனையும் நல்ல ரூபமாக பண்ணுறாப்பில் சொல்லக்கூடிய முறை ஸ்ரீகளுக்கு சரீரத்தை அங்கங்களாக சரி பண்ணுறது அதை சொல்கிறாரு அடுத்து இருபத்தி ஒன்று அஸ்தாலாகம் அஸ்தாலாகம் சிரமம் இல்லாமல் சஸ்திராஸ்திரங்களை செய்யக்கூடிய முறை இருபத்தி ரெண்டு சித்திர சாக்கா பூப்பம் பக்ஷ பலவித விசித்திரமான கரிகாய் அப்பளம் பக்ஷம் பொண்டுகளை அமைப்பது இருபத்தி மூணு பானகர சராக சராகவ சவ ஆசவ யோஜனம் பாரகங்களுடைய திரவியமாகவும் கடினமாக இருக்கக்கூடிய வத்துக்களை வெவ்வேறு விதமான ருச்சியும் நிறத்தையும் மத சக்தி ஏற்படுத்துது இப்போல்லாம் கேட்டரிங் காரில் பண்ணுற மாதிரி அது வந்து லிக்கர் சமாச்சாரம் சூச்சிவாய கர்மா ஊசியை கொண்டு புஷ்பத்தால செய்த மூர்த்திமா தயாரிப்பது சூத்திர கிரீடா நூலை கட்டி அதுல பொம்மையை தானாக இருபடி செய்வது அல்லது சின்ன கயிறு மேல பிடிப்பு இல்லாம கடத்தல் வீணா டமருக்க வாத்தியானி வீண டமருக்கம் போன்ற வாத்தியங்களை கற்றுக்கொள்வது பிரகேலிகா இதை போரு புதிர் போடுவது அதாவது முகம் கருப்பு போன இல்லை நாக்கு ரெண்டு பாம்பு இல்லை பர்த்தாக்கள் அஞ்சு ஆனா திரௌபதி இல்லை இதை யார் தெரியும்னா அவன் தான் பண்ணியிருந்தேன் இப்படி எல்லாம் புதிர் போடுறது குவிஷ் குவிஷ் குவிஷ் போடுறது எழுதுகோல் பேனா என்பது இதெல்லாம் பிரதிமாலா அந்தாதி சொல்றது துர்வச்சக்கரையோ துர்வச்சக்கன் யோகா படிக்கவோ பொருள் கொள்ளவோ முடியாத மாதிரி ஸ்லோகன் சொல்வது முடியாது அர்த்தமும் சொல்ல முடியாது ஸ்லோகம் சொல்றது புஸ்தக வாசனம் புஸ்தகத்தில் இருக்கிறத சந்தர்ப்புக்கு ஏற்ற மாதிரி வாசிப்பது நாடகாக்கியா ஐக்கா தரிசனம் நாடகாக்கியாயிகா தரிசனம் பொதுவாக நாடகத்தை பற்றியும் அதில் விசேஷத்தை பற்றியும் உண்டான ஞானம் அறிவும் காவிய சமசியாபூர்ணம் காவிய ஸ்லோகத்தினுடைய ஏகதேசம் கொடுக்குற மாதிரி மற்றவர்களை பூர்த்தி பண்ணுது அதை பாதி கொடுத்து பாதி உற்பத்தி பண்ணுங்கிறது பட்டிக்காவத்திர பான விகல்பம் பலவிதமான பட்டிகைகளையும் பிரம்புகளையும் பானங்களையும் தயாரிக்கக்கூடிய முறையும் தர்க்க கர்மானி லௌகிகங்களும் லௌகிகங்களும் சாஸ்திரியங்களும் பலவிதமான ஊகா போகா காரியங்களை செய்வது தக்ஷணம் தச்சு வேலை செய்வது தக்ஷணம் தச்சு வேலை செய்வது வாஸ்து வித்யா வீடு கட்டக்கூடிய முறையை பற்றி ஞானம் வாஸ்து வாஸ்து வித்யா முப்பத்தி ஏழு சுவர்ண ரூபிய ரத்னாதி பரீட்சா பொண்ணு அதாவது தங்கம் வெள்ளி ரத்னம் போன்றவருடைய குணதோஷத்தை தெரிவது இதை எங்க காமிக்கிறதுன்னா கருட புராணத்துல காமிக்க குருட புராணத்துல என்ன நினைச்சிருந்தீங்க இதை சொல்லலாம் கருட புராணத்துல நவரத்ன பரீட்சை எல்லாம் இருக்கு அடியன் தெரியும் எனக்கு பாராயணம் பண்ணுறதுனால தெரியும் அடுத்தது தாத்து இரும்பு போன்றவர்களை பொண்ணாக்குவது இதெல்லாம் சொல்லிட்டு திருட புராணத்தில் மணிராக ஜானம் ரத்தங்களுடைய நிறத்தை அறிவது இதெல்லாம் திருட புராணத்தில் இருக்கு ஆகார ஜானம் தங்கம் விளைய இடத்தை காணிப்பது தங்கரம் தங்கரம் எங்கே இருக்கோ அங்கே காண்பிக்கிறது அது வந்து ஒரு வித் அது விரக்ஷாயு மரங்களுக்கு வைத்தியம் பண்ணுறது கூட லாவக லாவக யுத்தாஜயின்னு ஆடு கோழி லாவகம் போன்ற பக் இவர்கள்லாம் சண்டை போட்டு வேடிக்கை பார்க்குறது எல்லாம் அந்த முறை பார்த்துட்டு போயிடுங்க சுக்க சாரிகா பிரலாபனம் கிளி நாணத்தான்குருவி இதை இதெல்லாம் வச்சுக்கொண்டும் மனுஷன் மாதிரி பேசப்படி செய் வைக்கும் கால் பிடிச்சி விடுது உடம்பில் மற்ற இடங்களை பிடிச்ச மேசேஜிங் தலைக்கு எண்ணெய் தேற்றி விடுது இதெல்லாம் இந்த ஃபாலோ பண்ணக்கூடியது மேசேஜிங் சமாச்சாரம் கேசமார்ஜன கௌசலம் தலவாரி பின்னி உடைய வந்து வந்து எல்லாம் இது இருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரியும் அக்ஷர முஷ்டிகா கதனம் முதல்ல எழுத்துக்களை கொண்டு அந்த எழுத்துக்களை சம்பந்தித்த பதைகளை கண்டுபிடிக்கிறேன் அதாவது ஒரு திருடன் ஒரு பண்டிதனை கொள்ள முயன்றான் அப்பொழுது அந்த பண்டிதன் அந்த திருடனும் ஆ ரா க எழுத்துக்களை எழுதி கொடுத்தும் மட்டும் என்னை கொண்ட பிறகு என் கொடுத்துருன்னு சொல்கிறது திருடன் அப்படியே சொன்னான் அவன் பிதா அந்த லக்ஷணன் முன்னே திருடனை பிடித்து கொண்டான் ஆ அணைன ரா ராத்திரோ ஷி ஷிரா கண்டிதம் வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம் இவனால் இந்த ராத்திரே இந்த தலை வெட்டப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ இப்படி அதாவது இதெல்லாம் ஒரு கோடு வேடு மாதிரி மிளேச்சி மிலேச்சித குதற்கவி கல்பா தெளிவாக இல்லாத சப்தங்களை கொண்டு பொருளை விளக்குவது தேச பாஷா அந்தந்த தேசத்துக்கு உண்டான பாஷைகளை தெரிந்து கொள்வது அதாவது வந்து இப்போ திரவுடைய மாதிரி இல்லாமல் திரவிடையா மாதிரி இல்லாமல் இந்தியாவில் பல பாஷைகள் மொழிகள் பேசப்படுகின்றன எல்லா பாஷையும் தெரிஞ்சுக்கிறது இதுக்கு சிலருக்கு வந்து ட இதை டைலக்ட் இருக்குது கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது துளு கொங்கனி அப்புறம் அவதி இதெல்லாம் டைலக்ட் உண்டு தெரியாது தெரியாது எல்லாம் அதுனால தெரிஞ்சுக்கிறது புஷ்பக புஷ்ப சக் புஷ்ப புஷ்ப கட்டிக்கா கிமித்த ஜானம் புஷ்பங்களை கொண்டு அதனுடைய நேரங்களை கொண்டும் அப்பப்போ ஏற்படக்கூடிய நிமித்தங்களை கொண்டும் வரக்கூடிய சுபாசுபங்களை சகுனம் சொல்கிறது சகுணத்தை பற்றி சொல்கிறது யந்திர மாத்திரக்காக தாரணம் யுத்தசாஸ்திர பிரகாரம் ஜீவன் இருக்கிறதும் ஜீவன் இல்லாதமான யந்திரங்களை தரிக்கக்கூடிய முறை மாத்திரகா சம்பாட்சியம் பலர் சேரக்கூடிய இடத்துல படித்ததையோ காதால் கேட்பதையோத்தன் சொல்கிற போதும் கேட்கவோ படிக்கவோ முடியாத விஷயங்களை மற்றவன் சொல்கிறது ஐம்பத்தி ரெண்டு மானசிக்கா மானசிக்கா வியக்ரியான் மானசிக்கா வியக்கிரியம் மனசில் இருக்கக்கூடிய சிந்தையை அறிவது அது காவியத்தை செய்வது உங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு நான் தெரிந்து தெரிந்து அது மூலியமாக மனசில் இருக்கக்கூடிய சிந்தையை அறிவது காவியத்தை செய்வது அபிதான கோஷாக அமரம் போன்ற நிகழ்வுகளை அறிவுது சந்தோஜானம் விற்த்த விருத்தி அதாவது சந்து விறத்தி விருத்தசாத்திரம் இருது கிரியா விகல்பாக ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மபேதங்களை சொல்லும் பிரயோகக்கரம் கிரந்தங்களை அறிவுது கிரியா விகல்பாக தான் சரித்திர சரித்திர யோகா மார்வேகம் போடக்கூடிய விலையை தெரிவிது வஸ்திர கோபரானி பெரிய வஸ்திரத்தை சின்னதாக கட்டுறது நூலான பட்டு வஸ்திரத்தை போல் காமிக்கிறது அது காமிக்கிறது தூத விசேகம் சூடா சூதாட முறையை தெரிந்து கொள்வது ஆகர்ஷ கிரீடா பட்டம் பறக்க விடுறது பட்டம் பறக்க விடுறது பால கிரீடனக்கான குழந்தைகள் விளையாடக்கூடிய சாமான்களை தயார் பண்ணது அறுபத்தி ஒன்று வைநாய்கீனாம் யானை போன்றவற்றை பழக்குவது யானை போன்ற விழா யானப்பாக நம்ம யானை வளர்க்குறான் இல்லையா பழக்கிறான் இல்லையா அது மாதிரி தான் யானை போன்றவர்களை பழக்கம் அறுபத்தி ரெண்டு வைஜயி கீ நாம் அசுர ஜெயம் போன்றவர்களை அசுர வைஜகி நாம் அசுர ஜெயம் பண்ற அறிவு வேதாளுக்கீ நான்ச்ச ஞானம் வேதாளத்தை அடக்கக்கூடிய முறையை தெரிஞ்சு கொள்வது வியாயாம வியாயாம கீ நாம் அப்படி வேறுபாடு அதுக்கு வந்து வேற அதுலேயே வந்து இந்த வார்த்தையில் வேறுபாடு இருக்கு தேகத்துக்கு பலம் தரக்கூடிய பயிற்சியை செய்வது இதுதான் இப்படி அறுபத்தி நாலு வித்தைகள் இப்படி சொல்லப்படுது வியாயாம கீனாம் அப்படின்னு வேறுபாடு கொண்டு பார்த்தா தேகத்திற்கு பலத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி செய்யும் முறையே அறிவது இதுதான் இப்படி அறுபத்தி கலைகள் சொல்கிறார் அந்த உரையாசிரியர் காண்பித்து கொடுத்திருக்கிறார் இருபத்தி நாலு அறுபத்தி கலைகள் இந்த அறுபத்தி நாலு அந்த சாந்தி பின்ட்டு அறுபத்தி நாலு நாளில் க கிருஷ்ணன் கத்தான் இவன் பரமாத்மா பகவான் ரைட்டாபர் சொல்லி கொடுக்குற எவ்வளோ தூரம் வந்திருக்கார் அவர் எவ்வளோ ஒரு பண்டிதராகவும் ஞானியாகவும் விவேக்கியாகவும் எவ்வளோ விஷயம்னு தெரிஞ்சுப்பார் அப்படி ஒரு உசத்தியான விஷயம்னு சொல்லப்பட்டது அடுத்தது நாற்பத்தி ஆறில் பார்த்தோம் வியாக்கியான என்ன சொல்கிறாருன்னா ஷட்வா சத்வா சத்வாரிமிசிக்கே ஷட் சத்வாரிமிசிக்கே கோஷம் உத்தவம் பிரேஷ தற்க்கிரா யசோரா நந்தயோ சக்கர கிருஷ்ண சோக அபனோதனம் காமச்சாரம் திஜாதி சன்ன பரித்தியாதி சம்யதா குரோர் ஜானம் அனுப்பிராபிய சக்கியா கோபீர் உபாதிசதி கிருஷ்ணன் வந்து உத்தவர கோகுலத்துக்கு அனுப்பிச்சுட்டு அவனுடைய வார்த்தையால் யசோர கோபுர்களுக்கு வந்து சோகம் ஏற்பட்டுக்கு கிருஷ்ணன் இல்லாதனால அந்த சோகம் வியோகத்தை அதாவது கிருஷ்ணன் இல்லாதனால ஏற்பட்ட சோகத்தை அது சமா சமாளிக்கணுங்கிறதுக்காக அனுப்பிச்சது திஜாத்தியாக இருந்து கொண்டு அதாவது பிராமணாக இருந்து கொண்டும் உபாயனம் உபநயனெல்லாம் செய்து கொண்டும் இந்த யதேஷ்ட ஜலனத்தை விலக்கிக் கொண்டு ஜிதேந்திரனாக இருந்து குருவின்ட்டு வந்து ஞானத்தை அடைந்து தோழனான ஃப்ரெண்டான உத்தவர் மூலமாக கோபிகளுக்கு உபதேசம் செஞ்சது இது இந்த நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் அந்த சுக பிரம்மருக்கு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லி அது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாற்பத்தி என்ன சொல்கிறாருன்னா சப்தச்சரிம்சேத கிருஷ்ணாதேசேனா போதிகித்து உதவ தம் அனுஜாப்பகமத்து புரி சப்தச்சரிம் கிருஷ்ணாதேசேனா போதிகித்து உத்தவ தனுப்ப அகமத்து புரி நாற்பத்தி ஆறில் உத்தவர் வரார் அந்த நந்தகோபர் சமாதன சமாதானப்படுத்துறார் கோபிகைகளை பார்ப்ப பார்த்தா ஸ்நானத்துக்காக போகிறார் நாற்பத்தி ஏழு கோபிகளை பார்த்து அவருடைய விஷயங்கள் சொல்கிறனால ரெண்டுமே அந்த வியோகத்தை கிருஷ்ணன்ட்டேருந்து ஏற்பட்ட விரகத்தை வந்து காண்பிக்கக்கூடிய ஏதோ எனக்கு ஏனாப்பி நிலையில் இருந்தாலும் அந்த விரகத்தை காண்பிக்கக்கூடிய ரெண்டும் ஒன்றா பார்க்க வேண்டிய அப்படிப்பட்ட உத்தவன் கிருஷ்ணனுடைய உத்தரவுப்படி கோபிகளுக்கு தத்துவத்தை உபதேசம் பண்ணி அவர்களுடைய விளைவுபட்டு கொண்டு இவன் அவர்களுடைய பக்தியினுடைய ஒரு ஆழத்தை தெரிந்து கொண்டு மதுரைக்கு போய் சேர்ந்து அவர்கள்ட்ட என்ன தெரிவித்தான்னு சொல்லக்கூடிய விஷயம் சத்தியான ஒரு கிரந்தம் விஷயம் மார்போம் பிரதி ஸ்லோக அர்த்தத்தை பார்ப்போம் நாற்பத்தி ஆறுன்னு யார் உத்தவன் வந்து அந்த கண்ணனுடைய சித்தபா பிள்ளை ஒரே உறவு அதே யாதவர் அவனும் ஒரு யாதவன் அப்படிப்பட்ட பிருகஸ்பதி பிரம்மாட்டேன்னு பிறந்தவர் ஆங்கிரஸ் ஆங்கிரசினுடைய புத்திரன் பிருகஸ்பதி அந்த பிருகஸ்பதியிட்ட சாஸ்திரம் வாசித்தவர் படித்தவர் எட்டு வசு ஒரு வசு சாபத்தாலேயோ ஏதோ ஏதோ ஒரு ஏன்கேனாபி காரணத்தாலே பிறந்திருக்குவர் கிருஷ்ண பக்தியில் தலை ஞானி வித்வான் சாஸ்திரம் படித்தவர் எல்லாம் தெரிஞ்சவர் அப்படிப்பட்டவர் தனியாக இருக்கக்கூடியவர் ஏகாந்தினம் பின்னால் சொல்லுவார் அடைமொழி எப்படி தெரியுமா ஏக்கா ஏகாக்கின ஏகாந்தினம் பிரிருத்தியம் தமுசான் பின்னால் வரும் அந்த பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் முதல் ஒரு அஞ்சு ஸ்லோக அஞ்சு அத்தியாயத்தில் அந்த முதல் அத்தியாயத்தில் பிராமணர்கள் ஸ்டாப்பம் அடுத்த ஒரு நாலு அத்தியாயத்தில் நவயோகி பாக்கியனும் ஆறாவது அத்தியாயத்தில் வந்து தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணுவார்கள் கிருஷ்ணா அவதார காலியம் முடிஞ்சு திரும்பி போடும் அப்படின்னு திரும்பி வரலாம் அப்படின்னு அப்போ கண்ணன் வந்து அந்த எகாந்தினம் பிரியம் பிரிருத்தியம் அப்படி இருக்கக்கூடியவன் அடி அவருக்கு அடிபடைந்து இருக்கக்கூடியவன் தோழன் ஃப்ரெண்டு தனிமையில் இருக்கக்கூடியவன் பக்தன் ஞானி அப்படிப்பட்ட உத்தவன்கிட்ட வந்து கண்ணன் போய் கண்ணன் பேச ஆரம்பித்தால் அங்கே இருக்கும் என்ன அழகாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கேரக்டர் உத்தவன் ஆனால் எழுத சொன்னாலும் அப்படி சொன்னால் கூட எனக்கு திருப்தி ஆகாது அப்படி சுக்கர் சொல்கிறார் விஷிக்கல்ல சிறந்த மந்திரியாக இருந்தார் கிருஷ்ணனுக்கு பிரியமான ஃப்ரெண்டு தோழன் பிருகஸ்பதியனுடைய நேர் சிஷ்யன் புத்தியில் சிறந்தவன் புத்தி சத்தமாக சத்தமாகன்னா சூப்பர் ரிலேட்டிவ் புத்தி சத்தமாக புத்தியில் மிகவும் புத்திசாலியானவர் அப்படிப்பட்ட உத்தவன் ஒருத்தர் இருந்தார் இது முன்னாலேயே மூணாவது ஸ்கந்தத்தில் அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம் அது நான் அடுத்த ஆடியில் சொல்கிறாங்க அப்படி சர்வஜன் யார் பகவான் தன்னை சரணமடைந்தவர்களுடைய கஷ்டம் துக்கம் சோகம் மோகத்தை போக்கடிக்கூடிய கண்ணன் தங்கட்ட மிகவும் பிரீதி கொண்டவன் பிரியமானவன் ஏகாந்த பிரீதி கொண்டவன் அப்படிப்பட்ட ஏகாந்த பக்தர் அவனுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் வேண்டாம் அவனுக்குன்னு தனியாக ஒரு உந்தி ஒரு அலங்கார வஸ்து வேண்டாம் அவனுக்குன்னு தனியாக ஒரு போஜனம் வேண்டாம் இது ஒன்று எல்லாம் கண்ணனுடைய சேஷம் கண்ணனுடைய பிரசாதமாக கண்ணன் உடுத்தி கொண்ட வஸ்திரத்தை அணிவான் கண்ணன் என்னோட சேர்ந்து சாப்பிடுவான் அவனுடைய பிரசாரமாக சாப்பிடுவான் அப்படி ரொம்பவே கிருஷ்ணமயமானவர் புத்தவர் அப்படிப்பட்டவர் அப்படி பிரீதி கொண்ட ஏகாந்த பக்தனாக நமக்குன்னா ஒரு நாள் தனியான இடத்துக்கு ஏகாந்தமான இடத்துக்கு தன்னுடைய கையால் கையை பிடிச்சுட்டு பேச ஆரம்பித்தான் அது மற்ற இடத்துல காண்பிக்கிறார் அந்த உத்தவருக்கு வந்து தான் பெரிய ஞானி நிறையா ஒரு வேதாந்த வித்வான் அப்படி இப்படின்லாம் ஒரு பெரிய கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவன் ரொம்ப வேதாந்தி அப்படிலாம் கொஞ்சம் ஸ்லேசாக கர்வம் இருந்த மாதிரி சொல்லி அவர்கள் வந்து பக்தியை பார்க்கறதுக்காக கண்ணன் இது கோபிகளை பார்த்துட்டு அவன் வந்து அந்த பக்தியை தெரிஞ்சு விட்டோங்கிறதுக்காக அனுப்பிச்சார் அப்படின்லாம் பெரியவர்கள்லாம் சொல்கிறார்கள் உன்னியாசத்தில் அப்படிப்பட்டவர் கிருஷ்ணன் கண்ணாட்ட சொல்றார் மிக பிரியமான உத்தோவனே கோகுலம் போயிருக்கும் கோவில் போயிடும் என்னுடைய தகா அம்மா அப்பா தாய் தந்தையர்கள் அதாவது யசோதா கோகுலத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் கோபியாளர்கள்ட்டும் என் பிரிவால் அந்த விரகத்தால் ஏற்பட்ட வருத்தத்தை என்னுடைய நான் மதுரமான வார்த்தைகளால் அதை வந்து நீக்க வேணும் அவர்கள் வந்து எங்கிட்டையே மனசு செலுத்தினவர்கள் எங்கிட்டே முழுக்க முழுக்க என்னை மனசு செலுத்தினர்கள் என்னையே பிராணனை கொண்டவர்கள் எனக்காக பதி புத்தன் எல்லாரையும் விட்டவர்கள் இந்த லோ எனக்காக இந்த லோக தர்மங்களை விட்டவர்கள் பரலோக தர்மங்களை விட்டவர்கள் எல்லாத்தையும் விட்டார் சர்வதர்மான் பரித்திருஜமா சரணம் பிரஜாங்கிறத அந்த அவர்கள்ட்ட பார்க்கலாம் அப்படி எல்லாத்தையும் அவர்களை நான் தான் காப்பாற்று அப்பனேப்பா நீ வந்து பிரியமான வத்துக்குள்ள மிகவும் பிரியமான நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிற இந்த கோகுல கீழே என்னையே நினைச்சுட்டு என் தங்களை விட்டு பிரிஞ்சாலும் திரும்பி பார்க்கணுங்கிற ஆசையான அப்படியே பரவசமடைந்து மயங்கி போயிருக்கார்கள் மறுபடியும் பார்க்கணும் மறுபடியும் பார்க்கணுங்கிற ராசியால் பரவசமடைந்து மயங்கியிருக்கார்கள் இப்போ வந்து அந்த விரகத்துலேயே அவர்கள் வந்து ஒரு கிருஷ்ண பக்தியை அடையர்கள்னு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படி ஒரு இது அப்படி எங்கிட்டையே ஆத்மா வைத்து கொண்டிருக்கேன் ஆத்மாவையும் மனசையும் எல்லாத்தையும் அப்போ என்ன இருக்குன்னா நம்ம வண்டி ஓட்டுறாப்புல இருக்கு இல்லை ஆட்டோ பைலட்டில் வண்டி ஓடுது அந்த மாதிரி அவர்களுக்கு வே வீட்டுக்காரியங்கள் லௌகிக காரியங்கள் எல்லாம் ஆட்டோ பைலட்டில் ஓடும் மனசு மாத்திரம் முழுக்க கிருஷ்ணன் இருக்கு ஆல் த டைம் ஆல் த டைம் படுக்கிறதுலேருந்து காத்திரி படுத்திருந்தா கார்த்தால் ஏந்திருக்கிறதுலேருந்து அதுலையும் அதை நினச்சிட்டே படுத்துப்பார்கள் ஏந்திருக்கிறபோதே அவர் நினச்சுன்னு எழுந்திருப்பார்கள் அப்போ நினப்பு முழுக்க டே முழுக்க அவருடைய நினப்பிலே இருக்கும் அப்போ சர்வதா சர்வத்தில் அந்த கிருஷ்ண ஸ்மரணத்துலேயே இருக்கும் அது வந்து ஒரு துக்கமும் இருக்கும் அவனுக்கு ஏன் அனுப்பிச்சுட்டு பாருங்க அப்போ எப்படி வேலை நடக்கும் ஏதோ நடக்கிறது அதான் ஆட்டோப்பை நான் நான் பூஜை பண்ணுறேன் அடியேன் பூஜை பண்ணுறேன் அப்படி உட்காண்டது மாட்டுக்கும் ஏதோ ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்கிறது சந்தியாவில் உண்டாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னார் அப்படியும் அவர் இங்கிட்டயே ஆத்மா வைக்கக்கூடிய அந்த கோப்பியர்கள்லாம் எங்கள் எங்கிட ஏதா நான் எப்படியாவது கோக்குர திரும்பி திரும்பி வருவேன் அப்படின்னு நான் சொன்ன வார்த்தைகளால் வருத்தத்தோடும் உசுர வச்சிருக்கார்கள் என்னையே நடிச்சு கொண்டு வைத்திருக்கிறார்கள் அப்படின்னார் விவரமாக பார்ப்போம் சுகர் சொல்கிறார் இப்படி விஷ்டி வம்சத்தில் தோன்றினவர் மிகவும் சிரேஷ்டர் உத்தவர் சிறந்த மந்திரி கிருஷ்ணனுக்கு மந்திரி ஃப்ரெண்டு மிகவும் பிரியமான ஃப்ரெண்டு பிருகஸ்பயனுடைய நேர் சிஷ்யர் அறிவாளிகள் மிகச்சிறந்தவர் சிறந்த அறிவாளி அப்படிப்பட்டவர் தன்னை அண்டின எல்லா ஜீவராசிகள் ஜனங்கள் சொல்ற கஷ்டத்தை துயரை துன்பத்தை நீக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் ஒரு நாள் தங்கட்ட தனித்து பிரியம் மிகவும் பிரியமான பக்தனான அவரை தனிய கூன்போய் தனியாக ஒரு இடத்துல வச்சுட்டு போய் தன்னுடைய கைகால கைவரை கைப்பிடிச்சுட்டு அவர்கிட்ட வச்சுட்டு பேச ஆரம்பித்தேன் கிருஷ்ணா அபா உப்தவா பா பிரியமன ஏன் பிரியமான ஏ உப்தவா கோகுலம் போயிட்டு வாங்க என்னுடைய அம்மா அப்பா தாய் தந்தைய பெற்றோர்கள் ஈசோரா நான் சந்தோஷத்தை கொடுக்கணும் போயிட்டு வாங்க கோபியர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி மதுரமான செய்தி சந்தேகத்தை சொல்லி என்னை விட்டு பிரிந்த அவர்கள் ஏற்பட்ட கஷ்டத்தை நீக்க வேண்டும் அவர்கள் எங்கிட்டயே மனதை வைத்தவர்கள் எங்கிட்டயே உசர வைத்தவர்கள் எனக்காக அவர்கள் வந்து பதி புத்திரளை விட்டுடும் லௌகிக சுகத்தை விட்டவர்கள் அன்புக்கும் பிரியத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவாக என்னையே கொண்டவர்கள் ஆத்மாவாக கிருஷ்ணன்னா ஆத்மாவும் இருக்கும் அப்படி நிமிடம் சர்வதர்மான் பரித்தீஜமா சரணம் முடிஞ்ச அகன் துவாசரோபாபிபிக்கோ மோகேஷம் மாசுச்சகான் சொல்கிறதையும் இப்போ ஒரு பன்னெண்டு பதினாலு வயசு வச்சுப்போம் பதினஞ்சு வயசு வச்சுப்போம் அப்போ எண்பத்தஞ்சு வயசில் அவன் சொல்ல போகிறான் அங்கே எண்பத்தஞ்சு வயசில் எண்பத்தி தொண்ணூறு வயசில் சொல்லுவான்னு வச்சுப்போம் வந்து ராஜா ஆண்டார்கள் நூற்றி இருபத்தஞ்சி இருந்தார் அவர் கிளம்பி விட்டார்ப்போ அதாவது எண்பது சுமார் எண்பத்தஞ்சில் தொண்ணூறுக்குள்ளே அந்த இந்த யுத்தம் நடந்தது குருக்ஷேத்திர யுத்தம் அப்போ கீதை சொன்னது அப்போ சொல்ல போகிறான் அப்போ சொன்னால் இதை வந்து இதான் விஷயம் அதுக்கு முன்னாலே அவர்கள் ஒரு மாடலாக இருக்கார்கள் என்கிட்ட என்னுடைய சுகத்தை விட்டவர்கள் அன்புக்கும் பிரியக்கும் ஆத்மாவை என்னையே கொண்டவர்கள் எனக்காக இந்த இக ஸ்லோ லோகங்களை விட்டவர்கள் செய்ய வேண்டிய தர்ம கடமைகளை விட்டவர்கள் ஆனால் எனக்காக அவர்களை வந்து நான் அவரை லட்சிக்கிறேன் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாற்ப